அன்பு வணக்கங்கள் அறிவோம் அஞ்சல் தலைக்காக மற்றும் ஸ்ரீதர் பிள்ளையார் கோகுலாஷ்டமி இப்படி நிறைய பூஜை வந்ததுனால ரொம்ப வேலையா இருந்துச்சு ஆமா போன வாரம் எதை பத்தி பேசினீங்க இப்ப நீ சொன்ன இல்ல பிள்ளையார் சதுர்த்தி விநாயகர்லன்னு சொல்லி அதை பத்தி தான் போன வாரம் வந்து நான் பேசுனேன் இதுக்கும் அஞ்சல் தலைக்கும் என்ன சம்பந்தம் நான் போன வாரம் பேசுனது வந்து ரெகுலர் ஸ்டாம்ப் அப்புறம் நினைவு தலை பத்தி தான் பேசுனேன் என்ன கனெக்சன் இப்ப நாம டெய்லியும் கும்பாடுறோம் ஆனா வருஷத்துல ஒரு நாளை தான் வந்து பிள்ளையார் சதுர்த்தியா செலிப்ரேட் பண்றோம் தலையும் ஆனா… வருல்லை மாசம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்ன டவுட் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் பிரிண்ட் செய்வாங்க ஆனால் இது இந்தியாவில் மட்டும்தான் அப்படியா இந்தியால எங்க பிரிண்ட் பண்றாங்க இந்தியால, நாசிக் இல்லாட்டி ஹைதராபாத்ல தான் இருக்கிற கவர்மெண்ட் செக்யூரிட்டி ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்டாம்பை எல்லாம் சரி இது எல்லா கண்ட்ரீலையுமே இப்படித்தான் நடக்குமா இல்லை இந்தியால மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்டாம்பை பிரிண்ட் பண்ணுதா தங்களோட ஸ்டாம்ப் வந்து பிரைவேட் பிரிண்டிங் ஆனால் டிசைனை இந்த ப்ரெஸ் கொடுத்துரும் நெதர்லாண்டு சுவிட்சர்லாண்டு கிரீஸ் இப்படி நிறைய கண்ட்ரி இருக்கு என்ன பெனிஃபிட்னா ஸ்டாம்புகள்லாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த த்ரீ டி சென்டர் ஸ்டாம்ப் இப்படி பல புது ஸ்டாம் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்பர்மெண்ட்டுக்கும் வித்தியாசமும் இருக்கலாம் சரி இந்த சொன்ன மாதிரி ரெகுலர் ஸ்டே வந்து லட்ச கணக்கில் பிரிண்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால ஸ்டாம்ப் காலி ஆயிடுச்சுங்கிற சுச்சுவேஷனே உனக்கு வராதுங்களே சுதந்திர இந்தியாவில் எப்போ ரெகுலர் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க சரியாக ஞாபகப்படுத்தினாஸ்ட் வீக் கூட நான் இது வந்து சொல்ல மறந்துட்டேன் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ரெண்டாவது 16 ரெகு இந்திய பாரம்பரியம் அப்புறம் ரிலிஜியன் ஹிஸ்டரி இத பத்தி எல்லாம் இருந்தது அந்த ஸ்டாம்ப்ல எல்லாம் பொதுமக்கள் கிட்ட இந்தியாவோட பெருமைய கொண்டு போகணுங்கறதுக்காக இந்த மாதிரி ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க குறிப்பிட்ட இதில் சொல்லணுன்னா இந்த ஸ்டாம்ப்பில் வந்து ஒரு ஸ்டாம்ப்பில் வந்து சாஞ்சி ஸ்டூபா இருந்தது இன்னொரு ஸ்டாம்பில் வந்து அஜந்தா கேவ்ஸு அப்புறம் நம்ம திருவல்லங்காடு நடராஜர் கூட அந்த ஸ்டாம்ப்பில் வந்து ஒன்றில் இருந்தது அதோடு விடாமல் பின்னாடி இந்த மாதிரி வந்து பல ரெகுலர் ஸ்டாம்ப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஓ சூப்பராக இருக்கே எனக்கு அடுத்த டவுட் பார்த்தீங்கன்னா இந்த கமம்ரெட்டி ஸ்டாம்ப் அதாவது இந்த நினைவு அஞ்சல் செய்ய முதல்ல இந்த அஞ்சல் தலை நினைவு அஞ்சல் தலை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி குறிப்பிட்ட நபர் இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட இடம் இப்படி ஒரு சிறப்புக்காகத்தான் இந்த நினைவஞ்சல் தலையெல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது சுதந்திர தினம் நம்ம கண்ட்ரியோட ராஷ்டிரபதி பவன் அறிஞர் அண்ணாவோட நூறாவது பிறந்த தினம் இப்படி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சில நாட்களே கொண்டாடுற நிகழ்ச்சி இல்லாட்டி இடம் இல்லாட்டி நபர் ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இந்த ஸ்டாம்ப் எல்லாமே வந்து ப்ரிண்ட் செய்வாங்க அப்புறம் இந்த ஸ்டாம்ப் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா இதையெல்லாம் வந்து திரும்ப பிரிண்ட் பண்ண மாட்டாங்க அப்படியா அப்பா எனக்கு இந்த ஸ்டாம்ப்லாம் வேணும்னா நான் என்ன செய்யணும் இதெல்லாம் வந்து நினைவு அஞ்சல் தலைங்கிறதுனால இதெல்லாம் ஒவ்வொரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கிடைக்கவே கிடைக்காது அதுக்கு பதிலாக பெரிய சிட்டியில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் திருச்சி திருநெல்வேலி இப்படி சில ஊர்களில் ஃபிலடலிக் ஸ்டாம்ப் பியூரோன்ட்டு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு அங்கே இந்த நினைவஞ்சல் தலையெல்லாம் கிடைக்கும் சில மாதங்களுக்கு தான் இந்த ஆஃபீஸ்லேயும் இந்த ஸ்டாம்ப் கிடைக்கும் அப்புறம் இந்த சேல் ஆகாத ஸ்டாம்ப் எல்லாத்தையும் டெல்லியில் இருக்கிற ஸ்டாம்ப் மியூசியத்துக்கு கொண்டு கொண்டு போய் வச்சிருவாங்க சரி இந்த மாதிரி விஷயெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸ்டாம்ப் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நீ அந்த ஆஃபீஸுக்கு போய் விசாரிச்சின்னா அவங்க வந்து உனக்கு வந்து இருக்கிற அந்த நினைவு அஞ்சல் தலையெல்லாம் காமிப்பாங்க உனக்கு அதில் எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம் வாங்கி அதை வேணும்னா நீ யூஸும் பண்ணிக்கலாம் நீ சரி இந்த மெத்தட்லாம் இந்தியாவுக்கு மட்டுந்தானா இல்லாட்டி இந்த ப்ரைவேட் பிரிண்டிங் ப்ரெஸ் மாற்றி கண்ட்ரீஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்கல்ல அவங்களும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லை இல்லை இல்லை நினைவு அஞ்சல் தலை பிரிண்ட் செய்கிற அளவு வந்து எல்லா கண்ட்ரிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ் வேணால் வேறுபடும் அவ்வளோதான் சில கண்ட்ரீஸில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸு மற்ற கண்ட்ரீஸில் வந்து ப்ரைவேட் ப்ரெஸ்ஸு அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு சரி இப்போது ரீசண்டாக நினைவு வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ணாங்களா ஆ இருக்கே ரீசண்டாக எழுபத்தஞ்சாவது வருஷம் வெள்ளையினை வெளியேறு கொண்டாடணும் அந்த டே செலிபிரேட் பண்ற மாதிரி எட்டு நினைவு அஞ்சல் தலைகள் வந்து இந்தியா போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க என்ன டே வருதுன்னு சொல்லு பப்போம் தினம் ஆசிரியர் தினமும் அஞ்சல் தலைங்கிறத பத்தி நாம ரெண்டு பேரும் பேசுவோம் அஞ்சல் தலையுடன் பயணிப்போம் நன்றி வணக்கம்